जननी ம் காந்தோ மா ஜனோ வந்தே கஜரம்ா தீஸூய நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுசிகேந்திரம் வைப்பானூத்திரம் ீம்ாஷியதீந்திரம் மேஷி கிமா ஹியூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் சய பிரியூன் சந்தமான மாதுச்ச சாா மேவ மேவிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்சிபோ மஹ நமோ குருப்பவரோவ ஸ்ரீஹரிம் பரமாந்தம் உபதேஷரம் வந்து காரணம் தம் நமியம் ஒண்ணாவது சுவர்ணாஜமான ியத்தரம்ீவத்ம பமனோாா் <laughs> <laughs> <sharp> ய்திஷத்தேத்த <tos> பத ஆச்சாரியர் மோக்ஷாதனமாகிய ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மோக்ஷாதனமாகிய ஞானம் மோக்ஷாதனமாகிய ஜானம் எப்படி அவர் வள முறப்படுத்தி சொல்கிறார்னு ஆத்மா அனாத்மா அப்படின்னு ரெண்டாக இருக்குதுன்னு பாடம் ஆரம்பிக்கிறது ஆத்மா அனாத்மா விவேகா ஆகா எது நான்ங்கிற சொல்லுக்கு உண்மையிலேயே பொருளாக இருப்பது எது நான்கிற சொல்லுக்கு பொருளற்றதாக பொருள் இல்லாததாக இருப்பது அப்படி ஞாபகம் அது நம்ம இடத்துலையே விசாரம் பண்ணுறோம் நான் எது நான் எது இல்லை முதல்ல இதை கவனிக்கலை எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன் இன்னொருத்தரை பார்த்துட்ருக்கேன் நான் யாருங்கிறத நான் சரியாகவே தெரிஞ்சிக்காமல் நான் உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுனால நான் கஷ்டப்படுறேன் சுகத்துக்கு ஏங்குறேன் கஷ்டப்படுறேன் துக்கம் கலந்த சுகத்தை தான் அனுபவிக்கிறேன் துக்கம் இல்லாத சுகத்தை அனுபவிக்க முடியலை ஆனால் நீ உன்ன விசாரம் பண்ணினாத்தான் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் துக்கம் இல்லாத சுகம் வேணும்னு சொன்னால் அதுதான் மோக்ம் துக்கம் இல்லாத சுகம் வேணும்னு சொன்னால் நீ விசாரம் பண்ணணும் என்ன விசாரம்னா தன்னையே விசாரம் பண்ணினா தன்னிடத்தில் நம்ம நம்ம எதாக நம்மளை நினச்சிட்டு இருக்கோமோ அதுவாக நாம் இல்லைங்கிறது தெரிய வருகிறது ஆக இந்த விசாரத்தில் ஆத்மா அனாத்மா விவேகா எது ஆத்மா எது அனாத்மாங்கிற விவேக்கம் பண்ணுறோம் அப்புறம் அனாத்மா அனாத்மாவுக்கு சுயமா இருப்பு இல்லை ஆத்மாவை தவிர அனாத்மாவுக்கு சுயமாக இருப்பு இல்லை இது அனாத்மனகா மித்யாத்வ நிச்சயம் அனாத்மாவை மித்யா செய்கிறோம் முதல்ல ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணுற போது நம்ம இது வந்து மித்யா சத்தியம்லாம் பேசுறது இல்லை லக்ஷணம் சொன்னேன் சொல்கிற போது அதில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் பாடம் எப்படி போயிட்டுருக்குங்கிறத சொல்லணும் அதுக்காக சொல் ஆத்மா அனாத்ம விவேகா முதல் அம்சம் ரெண்டாவது அம்சம் பாடத்தோட அம்சம் ரெண்டாவது அம்சம் என்னென்னு கேட்டால் அனாத்மா மித்தியா அனாத்மனா மித்யாத்வ நிச்சயம் அனாத்மா மித்யாங்கிறது உ உறுதி பண்ணுறோம் அதே சமயம் ஆத்மா சத்தியங்கிறதையும் உறுதி பண்ணுறோம் ஆத்மனா சத்தியத்துவ நிச்சய அனாத்மனா மித்யாத்வ நிச்சயா அனாத்மாவினுடைய மித்யாத்தன்மையையும் உறுதிப்படுத்துகிறோம் ஆத்மாவினுடைய சத்தியத்தன்மையையும் உறுதிப்படுத்துகிறோம் அதை சொல்ற முறையில் எப்படி சொல்றோம்னு கேட்டா அனாத்மா சுய இருப்பு அற்றது எனவே மித்தியாங்கிறோம் அனாத்மா சுய இருப்பு அற்றது எனவே அது மித்யா உச்சான்னா என்னன்னு கேட்கப்படாது திரும்ப திரும்ப வந்துருக்கும் அப்புறம் இன்னொரு கோணம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் சுய இருப்பு அற்றதுன்னு சொன்னோம் அப்புறம் இன்னொரு பாஷையில் நேரடியாக சொல்கிறது சுய இருப்பற்றதால் அது உண்மையல்ல சுய இருப்பற்றதால் அது உண்மையல்ல ப்ராக்கெட்டில் போடுக்கணும் பொய்யும் அல்ல பொய்யும் அல்ல பொய்யும் அல்லன்னா என்ன அர்த்தம்னா அது பொய்னு இப்போ பொய்யின்னு தீர்மானம் பண்ணுறோம் ஆத்மாவோட திருஷ்டியில் பார்க்குற போது பொய் லௌக்கிகத்தில் விவகாரத்தில் பார்க்குற போது அது அனுபவத்தில் உண்மை அறிவுக்கு பொய் அறிவுக்கு பொய் அதனால சொல்கிறேன் பொய் இல்லைங்கிறது என்ன சொல்கிறேன் அனுபவத்தில் அது பொய் இல்லை அறிவுக்கு அது பொய் உண்மை அல்லன்னு சொல்கிற போது என்ன சொல்கிறோம் அறிவுக்கு அது உண்மை அல்ல இருப்பற்றது அதுக்கு வேறாக அது இல்லை இது மூணாவது அதாவது என்ன அதுக்கு வேறாக இல்லைன்னு சொன்னால் என்ன காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்ப அதனால் மித்யாங்கிறோம் திரும்பவும் அப்படி சொல்கிறோம் இப்போது என்ன சொல்லலாம் தண்ணீர் அலை அப்படின்னு சொன்னால் அலை சுய இருப்பு அற்றது எனவே அது மித்தியான்னு சொல்லலாம் தண்ணீருக்கு அன்னியமாக அலை இல்லை எனவே அலை சுய அரைமித்யான்னு இத பிரம்மம்னு சொல்லலாம் என்ன மைக்குன்னு சொல்லலாமா என்ன சொல்லலாம் பிரம்ம வந்து பிரம்மம்னு சொல்றதா மைக்குன்னு சொல்றதா அப்படின்னு சொன்னா அந்த நாம ரூபங்கள்லாம் அந்த அர்த்தத்தில் பார்த்தா அது நாமரூபத்தை பார்த்தோமான நாமரூபத்தை தரிசனம் பண்ணினோம் ஆனால் இது மைக்கு அடிப்படையை தரிசனம் பண்ணினோம் ஆனால் இது பிரம்மம் ஆகா அது எல்லாத்துக்கும் பொருந்தும் புஸ்தகத்துக்கும் பொருந்தோம் எல்லாத்துக்கும் எல்லா வஸ்துக்கும் என்ன பொருந்த எல்லாம் என்னது சர்வம் பிரம்மமயம் ஆகா இப்படி ஒன்று சொல்ற இதில் முக்கியமாக என்ன சொல்றதுன்னா துவைத்த கடைசியில் பார்த்தோம் துவைத்த தரிசனம் ஜீவாத்ம பரமாத்மாவுக்கு பேதத்தை சொன்னா பேதம் இருக்குங்கிறத நினைச்சா அவனுக்கு பயம் ஏற்படும் பயம் உண்டாகும் அச்சம் ஏற்படும் எப்படி அச்சம் ஏற்படும் எதா இருந்தாலும் காலத்துக்கு உட்பட்டதாயிடும் காலத்துக்கு உட்பட்டது இடத்துக்கு உட்பட்டது அழிஞ்சு போகும் நமக்கு கடைசியில் என்னென்னா நமக்கு அழிஞ்சு போகிறதுங்கிறது நமக்கு பிடிக்குமா வாழை பிடிக்கிறதா அழிஞ்சு போகிறதுக்கு பிடிக்கிறதா எதா பிரச்சனை வந்தால் அழிஞ்சு போகணுன்னு தோன்றுறது ஆனாலும் வாழை பிடிக்கிறதா அழிஞ்சு போகிறதுக்கு பிடிக்கிறதா எல்லாருக்கும் என்னென்னா அழிஞ்சு போகிறது இஷ்டம் இல்லை வாழணுங்கிறதா இஷ்டம் அந்த அதனால் என்ன சொல்கிறோம்னா பயம் வேற்றுமை இருக்கிற இடத்துல அச்ச உணர்வு இருக்கும் வேற்றுமை உணர்ச்சி இருக்கும் இடத்தில் அச்ச உணர்ச்சி இருக்கும் இப்போ உபனிஷத்தை சொல்வது பிரம்மமே ஞானிக்கு அபயத்தை கொடுக்குற பிரம்மன் அக்ஞானிக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது தத்துவேவ பயம் விதுஷோ அமன்வானஸ்ய வேதா சாஸ்திரத்தை ஒழுங்காக இந்த மாதிரி சாஸ்திரங்களை ஒழுங்காக படிக்காதவனுக்கு கடவுளே பயத்துக்கு காரணமாயிடுறாருன்னா தத்வேவ பயம் விதுஷோ மன்வா கடவுள் யாருன்னா அவனுடைய ஸ்வரூபமாக இருக்கார் எப்படி அவனே அவனுக்கு பயத்தை உண்டு பண்ண முடியும் புரியுறதா அவனே அவனுக்கு எப்படி பயத்தை உண்டு பண்ணிக்க முடியும் ஏன் கடவுள் அவனுடைய ஸ்வரூபமாக இருக்கு நீங்கள் இதை சொல்கிற போது ஜாகிரதையாக வச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் எப்படி நான்கிறது ரெண்டு அம்சம் பிரிக்கிறோமோ உடல் நான் மனம் நான் புத்தி நான் உடல் நான் ஸ்தூல சூக்ம சரீரம் நான் சைத்தன்யம் நான் அப்படின்னு அந்த ரெண்டா பிரிக்கிற போது ஒரு நான் மாத்திரம்தான் என்ன சொல்றோம் சத்திய நான் இன்னொரு நான் மித்யா நான் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி கடவுளையும் ரெண்டா பிரிக்கணும் எனக்கு வேறாக தெரிகிற கடவுள் ஸ்வரூபமாக இருக்கிற கடவுள் எனக்கு வேற தெரிய என்ன தனியாக நான் ஒரு இண்டிவிஜுவல் நினச்சா கடவுளையும் ஒரு இண்டிவிஜுவலாக தான் நினைக்கிறேன் கடவுளுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பெரிய இண்டிவிஜுவல் மகா இண்டிவிஜுவல் நான் என்ன இண்டிவிஜுவல் அல்ப இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்னால் என்ன அர்த்தம் தனித்தன்மையுடையவன் கடவுள் ஒரு பர்சன் நான் ஒரு பர்சன் அப்படிங்கிற போது அவரை வந்து நான் ஏதாவது நல்லது பண்ணினா எனக்கு எனக்கு சுகம் கொடுப்பார் நான் தப்பு பண்ணினா எனக்கு துக்கம் கொடுப்பார் பாவம் பண்ணினா எனக்கு துக்கம் கொடுப்பார் புண்ணியம் பண்ணினா எனக்கு சுகம் கொடுப்பார் அது மாத்திரம் இல்லை நான் பண்ணியிருக்கிற பாபத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தார்னா என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு தோன்றதுன்னு வச்சு நான் பண்ணின பாபத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா என்னால் தாங்க முடியுமா அதனால அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் மன்னிப்பு கேட்குறேன் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் என்ன அவர் மன்னித்து காப்பாத்தோம் இந்த கடவுள் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து நான் ஒரு பர்சன் அவர் ஒரு பர்சன் நான் ஒரு இண்டிவிஜுவல் அவர் இண்டிவிஜுவல் அவர் சூப்பர் பவர் இண்டிவிஜுவல் நான் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன புரியாத இண்டிவிஜுவல் அப்படி இருக்கிற போது இந்த கடவுள்கிட்ட பயம் வருமா வராதா முதலாளிகிட்ட பயம் வருமா வராதா இப்போ அதெல்லாம் கஷ்டம் முதலாளி தான் வந்து வேலை பண்ணுறவனை பார்த்து பயப்படணுமே தவிர எல்லாம் ஒரே தொழிலாளர் யூனியன் நாமஜப தொழிலாளி யூனியன்லாம் வந்தாச்சு தெரியுமா அவங்களுக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது ஆசிரமத்தில் வந்து காலையிலேருந்து ராத்திரி விடாமல் இரவும் பகலும் ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம சொல்லணும்னு ஒரு சாமியார் தீர்மானம் பண்ணால் நிறையா அந்த காலத்தில் பக்தர்கள்லாம் வந்தாங்க அப்போ அதுக்குன்னு பெரிய ட்ரஸ்டெல்லாம் ஏற்படுத்தி எப்போது இருபத்தி மணி நேரமும் இங்கே இறைவனுடைய திருநாமத்தை இந்த ஆசிரமத்தில் ஓதிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அதுக்கெல்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி தர்மஸ்ரீ சாஸ்வத க்ஷேம நிதி மாதிரி அதுக்கும் எல்லாம் போட்டு பெருசாக எல்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாம் பக்தர்கள்லாம் வந்தாங்க அது ஒன்றும் இல்லை சாப்பாடு தானே போடணும் பக்தர்கள் வந்து நாமும் சொல்கிறாங்க புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாமும் சொல்கிறாங்க அவங்க தங்குறதுக்கு இடமோ சாப்பாடோ போடணும் அவ்வளோதான் ஆனால் இது என்னாச்சு சாமியார் சமாதியானார் அவருக்கு கூட ஒரு சாமியார் இருந்தார் அந்த சாமியும் சமாதியானார் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த ட்ரஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணுமே பணமெல்லாம் வேறு சேர்ந்து போயிடுத்து அப்போ என்ன பண்ணுறது பக்தர்கள் வரமாட்டேங்கிறாங்க சாமியார் இருந்தால் தான் வரேங்கிறாங்க பக்தர்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னா சரிப்பா நாமஜபம் சொல்கிறவங்களுக்கு சாப்பாடு இத்தனை ரூபா கொடுப்போம் அப்படின்னு ஆஸ்ம ட்ரஸ்ட்டில் ஒரு தீர்மானம் பண்ணாங்க யாரெல்லாம் வந்து நாமஜபம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடும் ஒரு பச்சு கூட ஐம்பது ரூபாயும் தருவோம் அப்படின் சொல்லி அப்போ அந்த ஐம்பது ரூபா வாங்கிறதுக்காக நாமஜபம் சொல்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக ஏழு ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க அப்போ ஆசிரமத்தில் என்ன ஆகும் நாமச்சம் ஏதோ அழுதுண்டே சொல்லுவாங்க பக்தர்கள் சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே செல்போன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அந்த ட்ரஸ்டீஸ் யாரும் வரமாட்டாங்க அவங்க இந்த தொழிலை போட்டு அவர் அதுக்கு அதை அதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு நாமஜபங்கிறது ஒரு தொழிலாக மாறிடுச்சு பகவான் நாமஜபம்ன்றது என்ன ஆகிடுத்து கடைசியில் தொழிலாக மாறிடுச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு ஐம்பது ரூபா போராது எழுபத்தஞ்சி ரூபா போகணும் அப்படின்னா அவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாசலில் நின்று நாங்கள் நாமஜபம் சொல்ல மாட்டோம் நாமஜப தொழிலாளி யூனியன் எங்கேயா கேட்டிருக்கீங்களா இந்த அதிசயம் எல்லாம் எதுக்கு சொன்னேன் முதலாளியை கண்டு பயப்படுவோம்னு சொன்னேன் நியாயமாக பார்த்தா முதலாளியை கண்டு தொழிலாளி பயப்படணும் அது எதில் அது வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டுக்கு போனால் கொஞ்சம் ஏதாவது ரொம்ப லீவு போட்டால் வேலை போயிடும் பயம் இருக்கும் அதனால அதை பயப்படுறாங்க நம்ம ஊரில் எல்லாம் எப்படின்னாட்டா ஏதாவது ரொம்ப கேட்டால் என்ன அடுத்த நாள் வந்து அவன் வேறு எதாவது ரகல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அதனால என்ன பண்ணுறது சரிப்பா சரிப்பா எல்லாம் இங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுக்கு சொல்கிறேன் கடவுள் யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம் யாரும் இக்கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஆகையினால அந்த கடவுள்கிட்ட அந்த இதுக்கு பேர் காட் ஃபியருங்கிறாங்க அந்த மனசாட்சிக்கு பயப்படணும் கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஆனால் இங்கே தத்துவம் என்னதுன்னா அதெல்லாம் வாஸ்தவம்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அது வந்து அந்த விவகாரத்தில் அதர்மத்துக்கு அதர்மத்தை பண்ணுறதுக்கு பயப்படணும் தர்மத்தை பண்ணுறதுக்கு ஆசைப்படணும் அறம் செய்ய விரும்பு அப்போ அது கடவுளுக்கு நீ கட்டுப்பட்டுருக்கணுங்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் இங்கே தத்துவம் என்னன்னு கேட்டால் ரெண்டாவதா ஒரு பொருள் இருந்தானே வாஸ்தவமாக பார்க்குற போது வேதாந்தம் மோக்ஷாஸ்திரம் இங்கே அது வந்து தர்மம் பக்தி அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது இங்கே என்ன சொல் கடைசியாக நம்ம பார்த்ததில் என்ன இருந்தது இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி ஸ்லோகம் கடவுளுக்கும் உனக்கும் வேற்றுமையை கற்பிச்சியானால் நீ பயந்துண்டே இருப்ப கடவுளுக்கும் உனக்கும் வேற்றுமை இல்லைங்கிறத உணர்ந்தாயே ஆனால் உனக்கு அபயம் அதாவது கயிறை கயிறா பார்த்தா பயம் இல்லை கயிறை பாம்பா பார்த்தா பயம் அப்படி சொன்னாதான் புரியுது சில இதெல்லாம் கயிறை பாம்பா பாக்குறவனுக்கு கயிறு பயத்தை கொடுக்கறது எப்படி பாருங்க கயிறை பாம்பா பார்க்குறவனுக்கு கயிறு பயத்தை கொடுக்கறது கயிற கயிறா பார்க்கறவனுக்கு கயிறு பயத்தை கொடுக்கறதில்லை அது மாதிரி கடவுளை கடவுளை தனக்கு வேறாக பார்க்கிறவனுக்கு பயம் இருக்கு கடவுள் தன் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கார்னு புரிஞ்சுக்கிறவனுக்கு பயம் இல்லை அப்படின்னு உபநிஷத்தில் சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறார் இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துட்டோம் அப்புறம் ஐம்பத்தி இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் அத்தனையும் அத்வைத சித்திக்காக ஆக அத்வைத்தம் வேற துவைத்தம் வேற துவைத்தத்துக்கு சுய இருப்பு இல்லை பாயிண்ட் தான் துவைத்தத்துக்கு சுய இருப்பு இல்லை அத்வைதத்துக்கு அந்நியமா துவைத்தம் இல்லை துவைதத்துக்கு சுய இருப்பு இல்லை அதனால அது மிச்சியா அப்புறம் அத்யத்தத்துக்கு வேறாக துவைத்தம் இல்ல அதனால அது மித்யா அப்படி புரிய நேரடியா சொல்றது சுய இருப்பற்றதால் அது மித்யா அது மாத்திரம் இல்ல இதற்கு வேறாக அது இல்லாததால் அது மித்யா இதுக்கு வேறாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னா அது இருக்கிற மாதிரி தானே இருக்கு இருக்குன்னு நீயும் ஒத்துக்கலையே ஆகையினால் அது மித்யா அப்படி புரிஞ்சுக்கொண்டார் ஐம்பத்தி மூணாம் ஸ்லோகம் அதுதான் சொல்லிட்டு அறியாமல் வேற்றுமையை பார்க்கிறான் எத்தாநாத் ட்வெத்தம் பற்றி இத்தர்த்த ஆத்மேனா திறப்பூர் தன்வபிச்சரோ அறியாமயினால் வேற்றுமையை காண்கிறான் அறிவினால் ஒற்றுமையை காண்கிறான் அதான் விஷயம் அறியாமையினால் வேற்றுமையை காண்கிறான் அறிவினால் ஒற்றுமையை காண்கிறான் ஒற்றுமையை காண்பவனுக்கு துன்பமில்லாத பேரின்பம் வேற்றுமையை உண்மையென்று காண்பவனுக்கு துன்பம் கலந்த இன்பம் துன்பம் கலந்த சிறு இன்பம் அப்படி போடும் துன்பம் கலந்த சிறு இன்பம் இவனுக்கு ஒற்றுமையை காண்பவனுக்கு துன்பம் கலவாத பேரின்பம் சரி அடுத்த ஸ்லோகம் நிறைய ஸ்ருதியை கோட் பண்ணுறார் நிறைய வேத மந்திரங்களை கோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இதனுடைய உண்மையை உறுதி செய்யறதுக்காக ஏன்னா வேத மந்திரங்களுக்கு வேத மந்திரங்களுக்கு வலிமை அதிகம் எதை திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம் அபியாசகா தாத்பரிய லிங்கம் அபியாசகா தாத்பரிய லிங்கம் தத்துவமசி தத்துவமசின்னு ஒம்பது தடவை சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறதுனால அதில் தாத்பரியம்னு சொல்கிறேன் இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் துவைத்தம் மித்யா துவைத்தம் மித்யா அத்வைதம் சத்யம் வச்சுக்கோ துவைத்தம் மித்யா அத்வைதம் சத்யம் ஆத்மா சத்தியம் அநாத்மா மித்யா எல்லாம் ஒன்று ஆமா சத்யம் அனாத்மா மிமீவ சத்யம் ஜகத்து மித எப்படி பாஷையில் போட்டாலும் சரி நீங்க இதை திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும் எஸ் சர்வாணி பூத்தன ஹியாத்மே நிஜனேன்மோக நோக்கோய் nah சர்வாத்ம்தோகோக்கோய இது ஈஷாவாசிவபனிஷத் மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது ஈஷா வாசி உபனிஷத் மொத்தமே பதினெட்டு மந்திரம் தான் இருக்குது இது ஆறோ ஆறோ ஏழோ எட்டு ஏழு ஆறுன்னு நினைக்கிறேன் ஈஷாவாசிவோ பனிஷத் மொத்தமே ப பதினெட்டு மந்திரம்தான் அதில் இருக்குது அதில் இது ஆறாவது மந்திரம்ங்கிறது என்னுடைய ஞாபகம் ஸ்மின் சர்வாணி பூத்தனியாத்மூத் விஜாந் கோமோஹோ கே கவா படி சொல்லணும் அது அதுக்கு சுரமெல்லாம் இருக்கு அதைத்தான் இங்கே கோட் பண்ணுற என்ன ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சர்வாணி பூத்தி எஸ்மின் சர்வணி பூத்தானி எவனிடத்தில் அர்த்தம் சர்வாணி பூத்தான அனைத்து ஷரீரங்களும் அனைத்து ஷரீரங்களும் எல்லாம் ஞாபகத்துக்கணும் விரக்ஷரீரம் பசு சரீரம் பக்ஷி சரீரம் எல்லா சரீரமும் எடுத்துக்கணும் ஜட பிரபஞ்சம் சேதன அச்சேதன பிரபஞ்சம் எல்லாமே ஞாபகம் சர்வாணி பூதானி சர்வாணி பூதானின்னா சர்வாணி வஸ்தூனி ஷரீராணி எல்லாம் போட்டுக்கணும் சாதாரணமாக இங்கே மனுஷனை தான் குறிக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து செவத்துக்கிட்ட எல்லாம் சண்டையும் போட மாட்டோம் சந்தோஷப்பட மாட்டோம் செவத்துக்கிட்டே போய் ஹஹா நீ ரொம்ப நல்லாயிருக்கேன் பியூட்டிஃபுல் அப்படின்லாம் சொல்லிகிட்டா இருப்போம் செவத்துக்கிட்ட போய் நீ மூஞ்சியும் நீயும் அப்படின்னு செவத்தை பார்த்து தான் சொல்லுவோமா பேச மாட்டோம் அப்போது நம்ம விவகாரம் பண்ணுறதுலாம் யார்கிட்ட மனுஷங்கக்கிட்ட தான் அதனால அதுதான் ரொம்ப அட்டாக் பண்ணுறது அவங்க பேசுகிற பேச்சும் நடந்துக்கிற முறைகளும் நடைவுடை பாவனைகள் தான் நம்ம பார்க்குற உலகத்தினுடைய நடைவுடை பாவனைகள் நமக்கு சுகத்தையோ அல்லது துக்கத்தையோ கொடுக்கின்றது இல்லை மற்றதெல்லாம் இல்லை மற்றதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் கவனிக்கிறதும் இல்லை இங்கே வரபோதும் இல்லை எல்லா மரத்தையுமே பார்த்துன்னு வரீங்க எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருப்போம் நானும் பார்க்குறதில்ல ஆனால் எனக்கு கொஞ்சம் இருக்கும் நான் எதாவது இந்த மரம் இருக்கு அந்த மாதிரி நான் இங்கேயே இருக்கிறதுனால மரங்கள் எல்லாம் பார்க்கணும் தோணுமா இருக்கும் ஆனால் மனிதர்களோட விவகாரம் பண்ணுறபோது தான் நம்ம ரொம்ப தாக்கப்படுறோம் ஒன்று சந்தோஷத்தினால தாக்கப்படுறோம் இல்லாட்டி துக்கத்தினால தாக்கப்படுறோம் இல்லாட்டி இந்த ஆங்கிளில் பார்த்தா சரியாக தான் இருக்குது இந்த ஆங்கிளில் பார்த்தா தப்பாக இருக்குது ஒரே ஆள்கிட்ட ரெண்டும் இருக்குது என்ன ஒன்று அது எல்லார்கிட்டையும் இருக்குது நம்மக்கிட்ட மாத்திரமா இருக்குது எல்லா நமக்கும் இருக்குது நம்மக்கிட்ட மாத்திரமா இருக்குதுன்னா நமக்கும் இருக்குது மற்றவங்கள்ட்டே இருக்குது ஆகையினால் நமக்கு எப்பவுமே இந்த மனிதர்களோட விவகாரம் பண்ணுற போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரம்ம தேவனே நேரில் வந்தால் கூட வராது சரஸ்வதியிட்ட கேட்டு பாருங்கோ சரஸ்வதியும் வச்சுருக்கா பிரம்மனை பற்றி சொல்கிறதுக்கு வேண்டியதுலாம் இவர் எதுக்கு படைக்கணும் சும்மாவே இருக்க வேண்டியது தானே என்ன எனக்கு கொஞ்சம் கூட டைம் தர மாட்டேங்கிறார் ஏதோ சொல்லலான்னு வச்சும் கூட ஆக விவகாரம்னு வந்து அதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா எல்லோருமே நான் தான் நாலு மணிக்கு கிளாஸ் வந்து அதுலேயும் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு விஜானத விசேஷேன ஜானதா விஜானா தி விஜானதா விஜானந்தி விஜானத புருஷஸ் அர்த்தம் விஜானத்த புருஷஸ் ஆத்மத்வேன விஜானத எல்லாரையும் தன்ஸ்வரூபமாக ஆத்மத்வேன விஜானதஹா வானில் திரியும் புள்ளலாம் நான் அப்படின்னு சொன்ன மாதிரி நானனும் பொய்யை நடத்துவோ நான் அந்த பாரதியார் பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும் விஜானதா ஆத்மத்வேன விஜானத்தகா ஆத்மாவாக எவன் நன்கு தெரிந்து கொள்கிறானோ தஸ்ய இந்த ஹீ ஒன் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுகிறானோ உறுதியாக தெரிந்து கொள்ளுகிறானோ தசிய மோகா நவைபவேத் அந்த வைக்கலாம் ரொம்ப மீனிங்லாம் கிடையாது நவேத்து நவை பவேத் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் நிச்சயம்னு அர்த்தம் அவனுக்கு மோகம் இல்லை மோகம்னா மயக்கம் இங்கிலீஷில் டெல்யூஷன் சொல்லுவாங்க அவனுக்கு அது கிடையாது மோகா நபவேத் மயக்கம் இல்லை அவிவேக்கம் இல்லை அவிவேகம் இல்லை அடுத்தது என்னதுன்னா சோகமும் இல்லை கவலையும் இல்லை சோகமோக நிவத்தி பகவத்கீதையே ஆதிசங்கர் தான் சொல்றார் சோகமோக நிவத்தி அர்த்தம் பிரவிற்த்தம் இது கீதாசாஸ்திரம் சோகமோக நிவர்த்திக்காகவே பகவத்கீதை பிரவருத்திக்கிறது அர்ஜுனனுடைய சோகத்தை அர்ஜுனனுடைய மோகத்தை நீக்குவதன் மூலம் போக்குகிறார் அர்ஜுனனுடைய மோகத்தை நீக்குவதன் மூலம் அர்ஜுனனுடைய சோகத்தை பகவான் நீக்குகிறார் ஷோகமோக நிவத்தியர்த்தம் பிரவிறத்தமிதம் கீதாசாஸ்திரம் ஆக ஷோகமோக நிவிறி ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது நோ கான்ஃப்ளிக்ட் நோ கன்ஃபியூஷன் நோ டல்யூஷன் ஏன்னா அத்வித்தீயதா இரண்டற்று இருப்பதா இரண்டற்று அதாவது ரெண்டாவதா கிடையாது அத்வித்தீயத்தகான் அத்வித்தீயதா ஹேத்து இரண்டற்றதாக இருக்கிறதுனால எனக்கு துவைத்தமே இல்லாததுனால துவைதமித்யாத்வ நிச்சயம் பண்ணினதுனால அத்வைத சத்தியத்துவத்தை பண்ணின புரிஞ்சுக்கிட்டதுனால அவனுக்கு சோகமோகம் இல்லைன்னு சொல்லியிருக்கு இப்போ என்ன சொல்ல விரும்புகிறார்னா அத்வைதத்தை புரிஞ்சுண்டா சோகமோகம் கிடையாது துவைதத்தை உண்மைன்னு நினச்சி மாற்றின்ண்டா சோகமோகத்துக்கு நாம் ஆட்பட்டு தான் ஆகணும் இமோஷனல் பிரச்சனைகளையெல்லாம் உணர்ச்சி பிரச்சனைகளையெல்லாம் நாம் சமாள முடியாது கஷ்டப்படுவோம் அயமாத்மா சர்வாத்மகிதாரம் அயமான <Bhradaranya> சர்வாத்மகையம் <Bhradaranya> <Bhradaranya> இன்னொரு ஸ்ருத்தியை கோட் பண்ணுறார் ஆக பிருகதாரண்யக சம்ஸ்தையா ஸ்ருத்தியா நிர்தாரிதம் பிருகதாரண்யக உபநிஷத் அது பிருகதாரண்யகத சம்ஸ்தையான்னு ஏன்னு சொன்னார்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் இப்போது நம்ம நம்ம பாஷையில் ஒன்று இருக்குது என்னது சிவகங்கை சமஸ்தானம் என்ன எல்லாத்தையும் சொல்லுவாங்க எல்லாம் சமஸ்தானம் சமஸ்தானம் சமஸ்தானமெல்லாம் கிடையாது ராமநாதபுரம் சமஸ்தானம் சமஸ்தானம் இப்போ சுங்கேரி ஜெகத்குரு சமஸ்தானம் நிறைய நான் சமஸ்தானம்னு சொல்கிறோம் சமஸ்தானங்கிற தப்பு சமஸ்தானம் சம்ஸ்தானம்னா கோகோப கோபி ஜனமத்திய சமஸ்தம் தான் சொல்லணும் நிறைய பேர் பாடுவாங்க சமஸ்கிருதமே சரியாக தெரியாததுனால கோகோபோபி ஜனமத்திய சமஸ்தம் பின்படுவான் ரெண்டு பேருக்கு நடுவில் கோப ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவில் நிற்கிறானாம் கிருஷ்ணன் நன்றாக நிற்கிறானான் அதனால் சம்ஸ்தானம் வெல் எஸ்டாப்ளிஷ்டுன்னு அர்த்தம் சம்ஸ்தானம்னால் என்ன அர்த்தம் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நன்றாக நிறுவப்பட்டு இருக்கிறது அது மாத்திரம் இல்லை பெரிய இடம்னு அர்த்தம் சம்ஸ்தானம்னால் பெரிய நிர்வாகம்ப்பா சின்னதில்லை ராஜ்யம் வந்து என்னது இப்போ என்ன சொல்கிறது தமிழ்நாடு சம்ஸ்தானம் தமிழ்நாடு சம்ஸ்தானம்னா கவுர்மெண்ட் ஆனால் சாதாரணமாக சமஸ்தானம் சமஸ்தானம்னு சொல்கிறோம் ப்ரகதாரண்ய உபநிஷத்து மற்ற உபநிஷத்து மாதிரி இல்லை அது வந்து அத்தியாயம் அத்தியாயமாக இருக்குது அது வந்து பிருகத்து பெரிய காடு அதனால் எந்த மந்திரம் எங்கே இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறதுக்கே நிறைய அபியாசம் பண்ணணும் அதனால் ப்ரகதாரண்ய சம்ஸ்டையா ஸ்ருத்தியா கிருதாரண்ய ஸ்ருதியருக்கு என்ன சொல்லிருக்குன்னு அயம் ஆத்மாஹி பிரம்மைவ பிரம்மைவ அயம் ஆத்மா இந்த ஆத்மா பிரம்மே ஏன் வச்சுக்கணும் கடவுள்கிட்ட ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் ஒரு அம்சம் என்ன சிருஷ்டிகர்த்தா எனக்கு வேறான அம்சம் எனக்கு வேறான அம்சம்னா என்ன அர்த்தம் நான் ஜீவன் அவர் ஈஸ்வரன் ஆனால் ஜீவனுக்கும் ஆதாரம் சுத்த சைதன்யம் ஈஸ்வரனுக்கும் ஆதாரம் சுத்த சைதன்யம் அது ஒன்று நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிற போது நான் பரபிரம்மமாக இருக்கிறேன்னு அர்த்தம் நான் அபரப்பிரம்மம் அல்ல பரபிரம்மம் நிர்குணப் பிரம்மம் நான்கிறது ஜீவனும் கிடையாது நான்கிறது ஜீவனும் கிடையாது நான் வந்து ஜி ஆத்மா ஆத்மா பிரம்மமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆத்மா பிரம்மங்கிற போது ஆத்மா பரபிரம்மம் அன்றைக்கே வகுப்பில் சொன்னேன் நமக்கு ஆதாரமாக இருக்கிற பரமார்த்த தத்துவத்தை ஆத்மானு சொல்கிறோம் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி தனி சரீரத்தை உடைய மனிதனுடைய அடிப்படை ஆதாரம் என்பது உணர்வு ஆத்மா என்கிறோம் சமஷ்டியினுடைய ஆதார உணர்வை பிரம்மம் என்கிறோம் சமஷ்டியின் ஆதார உணர்வை பிரம்மம் என்கிறோம் வியின் ஆதார உணர்வை ஆத்மா என்கிறோம் சொல்லுதான் வேற பொருள் ஒன்றுதான் நதியில் இருக்கிறதும் தண்ணி தான் கடல்ல இருக்கிறதும் தண்ணி தான் கிணத்துல இருக்கிறதும் தண்ணீர் ஆனால் அதாவது உபாதி வேற வேறையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் டம்ப்ளரில் இருக்கிறதும் ஜலம்தான் ஆக ஜலம் ஒன்று அந்த ஜலத்தினுடைய நீர்நிலைகள் வேறு வேறு நீர்நிலைகள் வேறு ஆக இருந்தாலும் நீர் ஒன்றே இல்லையே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்லாம் சொல்லக்கூடாது உரியதுக்காக சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு காற்று இருக்குது ஒன்று ஹைட்ரஜன் அப்படிதானே ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹெச் டு ஓ அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப சொன்னிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடையாது பந்தம்தான் அதை புரிஞ்சுக்கணும் அஹ பிரம் ஆயம் ஆத்மாகி பிரம்மை பிரம்மந்தான் இந்த ஆத்மா எனவே நான் என்னவா இருக்கேன்னா சர்வாத்மதையா ஸ்திதா அகமேவ இதம் சர்வம் நானே அனைத்துமாக இருக்கிறேன் நானே அனைத்துமாக இருக்கிறேன் என்ன இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி பிரம்மன் தான் ஆத்மாவா இருக்கு பிரம்மந்தான் எல்லாமா இருக்கு ஆகையினால ஆத்மாதான் எல்லாமா இருக்கு ஆத்மாவே எல்லாமாக இருக்கிறது எல்லாமாக இருப்பது பிரம்மம் அந்த பிரம்மன்தான் ஆத்மாவாகவும் இருக்கிறது எனவே ஆத்மாவே எல்லாமாகவும் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதாவது பிரம்மைவ பிரம்மை ஹி அயம் ஆத்மா சர்வாத்மகத்தையா ஸ்திதா இருக்கிறது அனைத்து அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்று பிரகதாரணிக உபனிஷத்தில் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன தான் சொல்லுங்கோ சுவாமி என்ன இருந்தாலும் துவைத்தந்தான் என்னது டாமினேட் பண்ணுறது அத்வைதத்தை விழுந்து விழுந்து நம்ம வனக்கெட்டு வகுப்புக்கு வந்து படித்தாலும் வீட்டில் போன உடனே எத்தனையோ விவகாரம் இருக்குது ஏன்னா வீட்டில் இருக்கலாம் அத்வைதமாக இந்த இதாக படிச்சுருக்காங்க புத்தகமாக படிச்சுருக்காங்க அவங்க யாரும் படிக்கலை நமக்கே படித்து கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியாமல் இருக்குது அவங்களுக்கு வீட்டில் வந்து எல்லாம் ஒன்றும் நான் படித்ததை போய் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவும் முடியாது நீ படித்ததை நீயே வச்சுக்கோ நீ வந்து வெளியில எல்லாம் சொல்லாத என்ன என்ன என்ன நிம்மதியாக விடு அப்படி சொல்லலாம் இல்லை இன்றைக்கி என்ன படித்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்ல சொல்லி அப்படியாவது நமக்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சாரே சொல்லி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம நம்ம ஞானத்தை டெவலப் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது போன உடனே துவைத்தம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறீங்க வீட்டில் போனவன வகுப்புலையே சரியாகலை அப்படி அப்போ ஒன்றா என்ன ஆகிடுறது நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு நீங்களும் சரியாக இருக்கலாம் எனக்கு தெரியாது எப்படி தெரியும் அவங்க அவங்க மனசு ஆத்ம பிரத்யட்சம் என்ன பரப்பிரத்தியக்ஷம் ஈவன் குருவுக்கு கூட அது பிரத்யம் இல்லை ஆக என்னால் நம்ம ஒரு அனுமானம் பண்ணுறோம் என்ன தொடர்ந்து வகுப்புக்கு நீங்களும் வரதுனால ஒரு அனுமானம் பண்ணி ஏதோ புரியறது தான் புரிகிறதுனால தான் எல்லாம் வகுப்பு நடந்துகிட்டுருக்கு போயின்ட்டுருக்குன்னு நினச்சி இல்லாட்டி கடைசியில் அத்வைத்தம் தான் நிற்கும் ஏன்னா ஒரு எல்லோரும் நான் கிளாஸுக்கு வருவேன் நான் ஒருத்தம் தான் இருப்பேன் அந்த நேரம் பார்த்து இந்த மைக் ஆன் பண்ணுறவங்க கூட போயிடுவோம் அப்போ நான் வந்து உட்கார்ந்து பார்த்துருவேன் சுவாமிஜிக்கு எல்லா சே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அத்வைத்தம்னா என்னங்கிறத கற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி ஆகிடும் எதுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு பீடிகை அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கான பீடிகைது என்னென்னு கேட்டால் சுவாமி நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த துவைத்தம் விவகாரம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணத்தான் செய்கிறது அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் என்ன எப்போது சமாதியில் சகஜ சமாதியில் இருக்கீங்க சகஜ சமாதின்னு ஒன்று சொல்கிறாங்க சகஜ சமாதி பேசிருக்கேன் இல்லையா இதுதான் சகஜ சமாதி என்ன பேசிட்டுருக்கேன் வேதாந்தம் பேசிட்டு இருக்கேன் பேசுற போதே ஜாலியா பேசிட்டு இருக்கேன் நான் பாக்கிறதுக்கு வந்து இப்ப யாராவது நான் இப்படி பேசினேன்னு வச்சு கூட பிரம்மம் வேற போட்டுக்கணும் அப்படி சொன்ன உடனே என்ன அனுபவத்தோடு பேசுகிறாருன்னு என்ன என்ன ஒரு அனுபவம் அப்படியே நான் போன வகுப்பில் உட்காந்தேன் ஏண்டாப்பா வரணும்னு ஆகிப்போச்சு ஏண்டாப்பா வந்தோன்னு ஆகி போனான்னு இருக்கலாம் எல்லாம் வந்து அப்படியே அனுபவத்தில் தோஞ்சு சொல்கிறார் அப்படிலாம் சொல்ல தோணும் எதுக்கு சொல்கிறேன் இந்த நீங்கள் விழுந்து விழுந்து இப்படி பாடம் நடத்தினா கூட அத்வைத்தம் சத்தியம் துவைத்தத்துக்கு இருப்பு இல்லை பாடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது அது பாடம் ரொம்ப கிளீனாக இருக்குது நீங்கள் சொல்கிற மந்திரங்களை கோட் பண்ணுறதும் சங்கராச்சாரியார் சொல்கிறதும் அதை நீங்கள் திரும்ப சொல்கிறதும் தமிழில் சொல்கிறதும் சம்ஸ்கிருத்தில் சொல்கிறதும் எல்லாத்துலேயும் சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் சுவாமி இதெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமான்னு சந்தேகமாக இருக்குன்னு எப்படி பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கோம் கடைசியில் இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா இதுவே ப்ராப்ளம் ஆகிடுது படிக்காமல் இருந்துட்டால் கூட பரவாயில்லை இதை படித்து இது வேற உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டேன்னா அப்புறம் உண்மை இல்லாததோட சேர்ந்து நான் காரியம் பண்ண வேண்டியிருக்கேன் காரியம் பண்ணுற போது எனக்கு அப்பப்போ அடி விழுகுது அப்ப அதை வந்து நான் வந்து நீங்கள் சொன்ன இந்த ஸ்லோகமெல்லாம் அப் அது புத்தகத்தை திறந்தா கூட பார்த்தா கூட வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போவேன் நீங்கள் சொல்லலை அப்படி அப்படின்னு ஒரு கற்பனை நீங்க வேற ஒண்ணுமே பேசுறது இல்லையா நான் தானே பேசிட்டே இருக்கேன் சொன்னா ஜோக் பண்ணா சிரிக்கதான் செய்வீங்க வேற ஒண்ணும் நீங்க திரும்ப பேச ஆரம்பிச்சா நான் கிளாஸ் எடுக்க முடியுமா அதுவும் நடக்காது ஆகையினால இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல போறார் பாருங்க அடுத்த ஸ்லோகத்தை பாருங்க இது இப்ப நான் இத்தனை சொன்னதெல்லாம் இப்ப இப்ப சொல்ல போற ஸ்லோகத்துக்கு பீடிகை அனுபூத்தோப்போகா அனுபூத்தியோக்கூய புத்தரக்ணபாதத ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை அயம் லோக்கா அனுபூத்தா அபி இந்த வேதாந்தம் படித்த பிறகும் படிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த உலகத்தை நான் அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன் வேதாந்தத்தை படிக்கிற போதும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் வேதாந்தத்தை படித்து முடிச்ச காரியம் பண்ண வேண்டியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுட்டு இருக்க போறது இல்லை மற்ற காரியங்கள்லாம் பார்க்க போகிறேன் இல்லை படித்தேன் சமாதிக்குலேயே உட்காந்துட்டேன்னா வம்பு இல்லை படித்தேன் நான் அப்படியே சமாதிலே உட்காந்துட்டேன் யாராவது கொடுத்தா சாப்பிடுவேன் அப்புறம் அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை எப்போ பார்த்தாலும் நான் சமாதியில் உட்காந்துட்டேன்னா வம்பு இல்லை அப்படி எல்லாராலையும் முடியாது எல்லாருக்கும் பிராரப்தம் அப்படி இல்லை சமாதியில் உட்கார்ற பிராரப்தம் எனக்கு இருந்தால் நான் எனக்கு ஆசனம் கட்டுறேன் ஆ சமாதியில் இருந்துட்டால் பரவாயில்லை சமாதியில் இருந்துட்டால் பரவாயில்லைன்னு நான் தேவை இருந்தால் இருக்கலாம் ஆனால் சாஸ்திரம் சமாதி அவசியம்னு சொல்லலை ஆனால் இங்கே இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுறாங்க அனுபவத்தோப்பி அயம் லோக்கா இந்த துவைத பிரபஞ்சம் அனுபவிக்கப்பட்ட போதிலும் துவைத்த பிரபஞ்சம் அனுபவிக்கப்பட்ட போதிலும் அயம் லோகா அயம் பிரபஞ்ச அஹம் துவைத்த பிரபஞ்சா அயம் விஷம பிரபஞ்சா விஷம பிரபஞ்சன்னு என்ன வேற்றுமை துவைத்தம் வே விஷமம் பிரபஞ்ச அனுபவிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை எதுனா நான் வேலை பண்ணிட்டுருக்கேன் விவகாரக் கஷமோ பிசன் யூட்டிலிட்டி இருக்குது எல்லாம் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் வீட்டிலேருந்து கிளாஸுக்கு போகிறேன் இங்கே இப்போ நிறைய காரியம் பண்ணுறேன் சமையல் வேலை பண்ணுறோம் வீட்டை பெருக்கிறோம் எத்தனையோ வேலை பண்ணுறோம் கடைக்கு போகிறோம் சாமான வாங்குகிறோம் அதெல்லாம் வியவகாரக் க்ஷமாக விவகாரம் செய்வதற்கு தகுதியுடையதாக இருந்த போதிலும் காரியங்களை செய்வதற்கு தன்மை உடையவாக இருந்த அயம் லோக்க அனுபூத்தா விவஹார ஷமஹா அப்பி வியவஹாரக்ஷம க்ஷமி சன் இருந்த போ சண்ணுன்னு போட்டால் இது அனுபவிக்கப்பட்டாலும் காரியங்களை செய்து கொண்டிருவதற்கு சொல்லுகொண்டிருக்கின்ற தன்மையுடையதாக இருந்த போதிலும் இல்லாததுதான் அப்படின்னு பாருங்கள் எப்படி நேர இருக்கிறத பார்த்து இல்லாததுங்கிறார் அப்போது இல்லாததுதான் அசத்ரூபா இருப்பற்றதுங்கிற நீங்கள் போட்டுக்கணும் இருப்பற்றது மாறுவது நம்முடைய அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிற அனுபவத்தில் ஏதோ ஒன்று காலம்புற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க வச்சு கூட வீட்டில எல்லாம் இப்படி தானே இருக்கும் காலம்புற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க கல்யாணத்தன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் அதை பாஸ்டா பிரசன்டாக்குறதுல நம்மள மாதிரி யாரும் இல்லை அதை இழுத்து போட்டு அந்த கிளாஸ்ல வேதாந்தத்தில் அந்த உபனிஷத்தில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க சொல்லக்கூடாதோ அந்த முண்டகோ உபனிஷத்தில் நீங்க இப்படி சொன்னீங்களே இந்த உபனிஷத்தில் இப்படி சொன்னீங்களே அப்படி சொன்னா பரவாயில்ல அது எங்க ஞாபகத்துக்கு இருக்க போச்சு என்ன பண்றோம்னா என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாது வள்ளுவரே சொல்லி இருக்கார் தீயினார் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே சுட்டவன் எனக்கு இதுல இருந்தே தெரியாத செத்த பிறகு இருப்பான்னு அதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம மாறிட்டே இருக்கு டெய்லி காரியம் போயிட்டே இருக்கு நடந்துட்டே இருக்கு தங்கம் வேலை இன்னைக்கு ஒரு நாள் தங்கம் விலையை பார்த்தீங்களா திடீர்னு அறநூறுவா ஏறி எடுத்துங்கிறான் அப்புறம் என்னென்னா பதினஞ்சு ரூபா குறஞ்சி எடுத்துங்கிறான் அறநூறுரூவா ஏறி பதினஞ்சு ரூபா குறைஞ்சதுன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏறு ஏறுங்கிறது இது என்னத்துக்குது யார் உன்னை தங்கத்துக்கு ஆசைப்படச்சோன்ன சுவாமி எல்லாம் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறதா இருந்தால் தங்கம் வெள்ளிலாம் ஓகேங்கிறது சாஸ்திரம் அதுக்காகவே அது என்ன நிறைய படித்தேன் சாஸ்திரங்கள்லாம் ஏன் வந்து மூக்குத்தி போட்டுக்கிறோம் எதுக்காக இதெல்லாம் அணிஞ்சுக்கிறோன்னு அதனால சில நன்மைகள்லாம் ஏற்படுறேன் அந்த உடலுக்கு நன்மை ஏற்படுறதுக்காக போட்டுக்காது போட்டுக்கிறது இல்லாட்டி ஒரேடியாக இவ்வளோ தூரம் கிடையாது அப்புறம் கடைசியில் வலிக்காது அதேதான் பார்க்குறதுக்கு போஸ்டரில் வேணால் நல்லா இருக்கலாமே தவிர அது நிஜமாகவே நம்ம பண்ணினா என்ன ஆகுது எதுக்கு சொல்கிறோம் இந்த அனுபவத்தோப்பி ஐயம் லோக்கா இதை அனுபவித்த போதிலும் விவகாரத்தில் பண்ணக்கூடிய விவகாரமெல்லாம் பண்ண டிரான்சாக்ஷன்லாம் இருந்தால் கூட அசத்ரூப்பகா இதை நீ ரொம்ப ஓவராக இதுக்கு மதிப்பு தராது ரியாலிட்டி கொடுக்காது யார் சொன்னாலும் சில பேருக்கு என்னென்னா நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்போது அவன் சொன்ன நான் இதையும் சொல்லி வைக்கிறேன் அதாவது என்ன அங்கே வந்து ஏதோ எல்லோரும் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு டாபிக் இருக்கும் எங்கள் அப்பா அப்படி சொன்னார் எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க எங்கள் அத்தை அப்படி சொன்னாங்க எங்கள் நாத்தனார் அப்படி சொன்னாங்க எல்லாரும் அவங்களும் நம்மளை மாதிரி வச்சுருப்பாங்க தானிக்கு தீனிக்கு ஆகினால எல்லாரும் வச்சுருப்பாங்க அதுக்கு நீ மாத்திரை என்ன சும்மாவாக இருந்த அப்படின்னு சொல்லி இப்படி பேசுறதுக்கு ஏதாவது டாபிக் வேண்டாம் இதெல்லாம் இல்லைன்னா அதுதான் வரும் இதுலயே அது வர்ற போகுது அதெல்லாம் என்ன அதை வச்சுன்னு பேசணும் நம்ம அனுபவம் அனுபவத்தை வச்சுன்னு தானே பேசணும் சில சமயம் நமக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம் நான் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த இதெல்லாம் நான் படித்தது இல்லையா அன்னைக்கு இருந்த மூடில் அப்படி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் எத்தனையோ தரம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அவங்கள்டையும் சொல்லிட்டேன் மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க மன்னிச்சா மன்னிக்கிறாங்க மன்னிச்சு அடிப்படையில் போகிறாங்க அப்படின்னு இருக்கலாமா இல்லையோ நான் அன்னைக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் இன்றைக்கி அப்படி ஆள் அன்னைக்கு இருந்த ஆள் அப்படி இல்லை சொல்லுவாங்க இந்த டெய்லர் தான் ஒரு தடவையும் நீங்கள் அழக்கிறானா இல்லையா ஒரு தடவை நீங்கள் வந்து குழந்தையாக இருந்தபோது வச்சுருக்கிற அளவையாக வச்சுன்னு போட்ருக்கான் இப்போ போனால் இந்த அளவு அது இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வெயிட்டு எவ்வளோ இருந்ததோ இதாக இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுது இப்போ இருக்கிற வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணுற மாதிரி அதாவது ஒருத்தரையும் ஒரே அளவுகோலை வச்சு பார்க்கக்கூடாது அப்பப்போ இப்போ நானே இப்போ சிரிக்கிற மாதிரி சொன்னால் சமயம் அழுது மாதிரி சொன்னாலும் சொல்லுவேன் இருக்கும் அதாவது எப்படி எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அது அப்பப்போ அப்படி என்ன அசத்ரூபகா என்னதுன்னு அபரோக்ஷ அனுபூதி கிளாஸ் அபரோக்ஷானுபூதியிலே என்ன கிளாஸே அசத்ரூபம் வாஸ்தவம் தான் இல்லைன்னு இது அசத்துன்னு சொல்லிக் கொடுக்குற வகுப்புரூபஹா எதுக்கு எதுனால அப்படின்னா உத்தரக்ஷணபாதத அடுத்த கஷணம் நீங்க இப்படியே வீதோ இறந்து போயிட்டாங்கன்னா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து அழுவோம் ஒரு வேளை சாப்பாடாக கட் பண்ணுவோமா இருக்கும் ஒரு வேளை சாப்பாடாக கட் பண்ணுவோமா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சேன்னு ஒன்று அழகிறதுக்கு சக்தி வேணுமே ஆக ஏன்னா என்ன பண்ணுவோம்னா எதா காஃபிஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அழுவோம் அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன ஆடு அது மாத்திரம் இல்லை துக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தாக்குற தாக்கத்துக்கும் முதல்ல ஒரு நியூஸ் கேட்குறோம் ஏதோ ஒரு துக்கமான செய்தி கேட்குறோம் முதல்ல கேட்ட உடனே கொஞ்சம் துக்கம் அதிகமாக இருக்கலாம் அப்படி அதே இது மெயின்டெயின் ஆகுமா என்ன நேராக ஆக ஆக ஆக அதை தாங்கிக்கிற சக்தியும் வர ஆரம்பிச்சுன்னே இருக்கும் நமக்கு தெரியாது தாங்கிக்கிற சக்தியும் சில பேருக்கு மூணு மாதம் மூணு மாதம் மூடவுட்டு மூணு வருஷம் மூடவுட்டெல்லாம் இருக்கிற ஆள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பழையபடியும் ஓவர் கம் பண்ணி ஆகணும் அதனால் எதுக்கு சொல்கிறோம் அந்த உத்தரக் கஷண பாததா அடுத்த க்ஷணம் அது பாதிக்கப்படுகிறது முதல்ல இப்போ நீ காலையில் இருந்த நிலைமை இப்போ இல்லை இப்போ இருக்கிற நிலைமை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்க போகிறது இல்லை ஆகையினால மாறுவதுன்னு அர்த்தம் அது உத்தரக்ஷண அடுத்த கஷண பாததா அடுத்த கஷணம் அது நீக்கப்படுவதால் உத்தரக் கஷண மறைஞ்சி போயிடுது நம்முடைய இளமை பருவம் கனவு போல இருக்கு அப்படிதான் சொல்லணும் கனவு போல இருக்கு ஸ்கூலுக்கு போனபோதெல்லாம் சும்மா பையன் தூக்கிட்டு ஜாலியாக நடந்து போனோம் கம்பர்கட்டெல்லாம் வாங்கி அதை சொல்றேன் அந்த கம்பர்கட்டெல்லாம் வாங்கி அந்த காக்கா கடியா அதெல்லாம் இப்போ காக்கா கடியா கிடைக்க முடியாது அப்போ அந்த வயசுல எல்லாம் பண்ணி எல்லாம் விளையாட்டுலாம் இருந்திருக்கும் அது மறைஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது இன்னும் கொஞ்சம்னா கழித்து இல்லாமல் போக போகிறது அதனால தான் உத்தரக் க்ஷண பாதத்தகா நம்ம எதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் வாட் தி எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ஹவர் தி ட்ரான்சாக்ஷன் அதுதான் அர்த்தம் என்ன நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் என்ன தான் நீங்கள் காரியம் விவகாரங்கள்லாம் பண்ணின்றிருந்தாலும் அத்தனையும் ஏனென்றால் அடுத்த கஷணம் அது இல்லாமல் அடியோடு இல்லாமல் போய்விடுவதால் உத்தரக்ஷண உத்தரக்ஷண பாதத்த ஹேத்து உத்தரக்ஷண பாதத்தா அசத்ரூபா ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்களேன் ஒரு பிரமாணம் சொல்லுங்களேன் யாஸ்வப்னா ஸ்வப்னா ஸ்வப்னம் வந்து ஜாகிரத அவஸ்தி ஸ்வப்னம்னா என்னன்னு கேட்க மாட்டேங்க இல்லையா யதாஸ்வப்னா கனவு எப்படியோ அப்படி கனவு எப்படியோ அப்படி கனவில் கனவுலே எடுத்த கனவுல என்னெல்லாமல் வந்துட்டு போய்டுறது எல்லா கனவு உங்களுக்கு ஞாபகமாக இருக்குது சில கனவு ஞாபகம் இருக்குது பாம்பு கொத்தி எடுத்துங்கிறான் கனவுல வந்து பாம்பு கடிச்சு கொடுத்து இப்படி உடனே சொல்கிறார் கனவுல பா அது கனவு கனவுக்கு பலன் வேறு காலம்பரம் நாலரை மணிக்கு கண்டியாக மத்தியம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கண்டியாணும் ஏன்னா அவன் முழித்த பிறகு மணியை பார்த்துருக்கணும் முழித்த பிறகு மணியை பார்க்கலன்னு சொன்னால் அதுவும் எத்தனை மணிக்கு பார்த்தான்னு தெரியாது அதை வந்து கனவுக்கு கண்ட கனவுக்கு பலன் தான் நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம் நனவே கனவுங்கிறோம் கண்ட கனவுக்கு என்ன பலன் அந்த பலன் சத்ரூபமா அசத்ரூபமா அசத்ரூபம் ஆகையினால இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது கனவுக்குள்ளே நம்ம போகிற போது கனவு உண்மைன்னு நினச்சின்னு போவோமா கனவு பொய்யின்னு நினச்சின்னு போகுமா கனவுக்குள்ளே நம்ம போகிறபோது என்ன பாஷையும் நம்ம வந்து நான் கண்ணை மூடின்னு விட்டேன் அப்புறம் கனவு வர்றது கனவுக்குள்ளே வந்து நான் போகிறபோது இது பொய் இது அப்படி இருக்கும் அங்கே வந்து நான் ஆஹா என்னுடைய படைப்பு எப்பேற்பட்ட படைப்பு அப்படின்னு ரசிக்க முடியுமா இல்லையா என்னுடைய மனதின் படைப்பை நான் ரசிக்கிறேன் அப்படின்னு கணவருக்கு சொல்லுவீங்களா ஐயோ புலி பயமுறுத்துறது அங்கேயும் புலி தனியாக இருக்குது அங்கே புலி தனியாக இருக்குது பாம்பு தனியாக இருக்குது மாமியாரும் தனியாக இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாம் என்ன பண்ணுறது நான் என்ன ஒன்று சந்தோஷப்படுத்துறது இல்லாட்டி பயமுறுத்துறது அதில் வந்து நான் வந்து எனக்கு அதுலேயும் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம் அது ஒரு விசேஷ பிராரப்தான் ஆகையினால அங்கேயும் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம் அப்புறம் வந்து என்னாகிறதுனா முழித்த உடனே ஒன்று கூட உண்மை இல்லை இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்போ அது வந்து சத்தா அசத்தான்னா அது அசத்து ஆனால் அங்கேயும் நம்ம விவகாரம் பண்ணினாலும் அப்போ தெரியலை முழிச்ச பிறகு தெரியுது அந்த அனுபவத்தை பிரமாணமாக வைத்து கொண்டு அந்த அனுபவத்தை நாம் ஆதாரமாக வைத்து இந்த நனவை விசாரம் செய்து பார்த்தால் நனவும் கனவுக்கு வேறாக தோன்றவில்லை எப்படி கனவு இருப்பற்றதாக இருக்கிறதோ அப்படியே நனவும் இருப்பற்றதாக இருக்கிறது அங்கிருந்து முழிக்கிற அவஸ்தா அது ஸ்வபாவமாக வருது அது பிரகிருத்தி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அறிவால் வேலை யோசிக்கிறோம் நம்ம அனுபவத்தை தான் நம்ம யோசிக்கிறோம் நம்முடைய அனுபவத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம்முடைய அனுபவமே வாழ்க்கையை பற்றிய அறிவை கொடுக்கிறது நம்முடைய அனுபவமே வாழ்க்கையை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கிறது வாழ்க்கை எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை பற்றிய அறிவை கொடுக்கிறது அஹ யா ஸ்வப்னா ஸ்வப்னம் எப்படியோ அப்படித்தான் ஆக ஜாகிரத அவஸ்தையும் அசத் அதாவது இந்த வார்த்தை முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம் நீ என்னதான் அனுபவிச்சாலும் என்னதான் காரியம் பண்ணினாலும் அதுக்காக வந்து பொய்ய உண்மைன்னு சொல்லிட முடியாதுப்பா பொய்ய இருப்பற்றதை இருப்புடையதுன்னு சொல்லணும் அனுபவிச்சுட்டு இருக்கேனே அதனால இது உண்மைன்னு சொல்லணும்னா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதனால்தான் உண்மை இல்லைங்கிறோம் எப்படி நான் அனுபவித்துக் கொண்டிருப்பதால் இது உண்மை சொல்றவன் சொல்றான் நான் அனுபவித்துக் கொண்டிருப்பதால் தான் இது உண்மை இல்லை என்கிறேன் ஏனென்றால் அனுபவங்கள் மாறிக்கொண்டிருப்பதால் அனுபவங்கள் மாறிக்கொண்டிருப்பதால் உண்மை இல்லை என்கிறேன் இது அறிவுக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்கு ஆனாலும் நம்ம மனசுல என்னன்னா இது இது உண்மைங்கிற எண்ணம் அவ்வளவு பலமா இருக்கு அதை திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி சொல்றார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலோ ஜாகி ஜாகி தலையே நாஸ்தி லயோபி ஹுபயோர் द्वयमे वलये ஜோமேவே நாஸ்தி லயோபிஷு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நான் அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் என்னென்னா நம்ம வாழ்க்கை துவைத்த அனுபவம் உண்மையல்ல தோற்றமே அப்படிங்கிறது தோற்றத்தை அனுபவிச்சுருக்கும் எப்படி சினிமாவை நீங்கள் ரசிச்சு பார்க்குறீங்களோ அப்படி நான் நினைக்கிறேன் சினிமாவையை பார்த்தே நம்ம அழற போது வாழ்க்கையில் அழாமையா இருக்க முடியும் அப்படி கூட கேட்கலாம் ஆனால் இந்த மாயைக்கு நாம் ஆட்படக்கூடாது நம்ம இந்த மாயையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நனவில் கனவு உண்மையல்ல அலீகஹன மிச்சியா நனவில் கனவு உண்மையல்ல கனவும் நனவில் உண்மையல்ல கனவும் நனவில் உண்மையல்ல ஸ்வப்னகா ஜாகரணே அலீக்கா ஜாகரணே ஸ்வப்னகா அலீக்கா விழிப்பில் கனவு உண்மையல்ல மித்யான்னு அர்த்தம் மித்யா கனவிலும் ஸ்வப்னேப்பி ஜாகரகா நகி கனவிலும் விழிப்பு இல்லை द्वयमेव நாஸ்தி இரண்டும் உறக்கத்தில் இல்லை உறக்கத்தில் இல்லை லயோபி ஹுபயோர் நச்ச உறக்கமும் கனவிலும் விழிப்பிலும் இல்லை அனுபவிச்சாலும் விவகாரம் பண்ணினாலும் இந்த ஜாகிரத அவஸ்தை உண்மையல்ல அதுக்கு பிரமாணம் நம்ம அனுபவம் தான் சாஸ்திரம் நம்முடைய சொல்றது நம்முடைய அனுபவத்தை தான் ஏதோ சொர்க்கலோகம் அதெல்லாம் சொல்லலை நம்ம அனுபவிக்கிற அனுபவத்தை யார் இல்லைன்னு சொல்ல முடியும் இது அபரோக்ஷமா இல்லையா பரோட்சமா ஜாகிரத் சொப்ன சுசுப்தி அனுபவம் எல்லாம் அபரோக்ஷானுபூதியா பரோட்சானுபூத்தியா விழிப்பு கனவு உறக்கம் இது அபரோக்ஷானுபூத்தியா பரோஷானுபூத்தியா அதை அனுபவிக்கிறோங்கிற அனுபவம் பரோட்சானுபூத்தியா அனுப அபரோக்ஷானுபூதியா எப்படி கேட்குறேன் புரியுறதா இந்த அனுபவம் பரோட்சமா அபரோக்ஷமா அனுபவம் அபரோக்ஷம் இந்த அனுபவம் அபரோக்ஷம்னு யாருக்கு தெரிகிறதோ அவம் அபரோக்ஷமா பரோட்சமா அதுதான் அபரோக்ஷானுபூதி நாளைக்கு ஓணும்னா வாங்கோ ஓம் ஈஸ்வரோ குருராத்மே தீ மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்காண்ட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 ஆதிகுருநாஸ்வீ